வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒரு நகைச்சுவையான நாட்டுப்புற கதைய சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவரு சரியான கஞ்ச பிசினாரி யாருக்கும் எதுவுமே தரமாட்டாரு எச்சி கையால காக்கா கூட ஓட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளு அதுக்கு என்ன அர்த்தம்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காக்கா பறந்து பக்கத்துல வந்ததுன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த எச்சக்கையால காக்காய சு அப்படின்னு துரத்துனா கையில இருக்க சோறு எல்லாம் சிந்திரும் அதை காக்கா சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக ரொம்ப கஞ்சமா இருக்கக்கூடிய மனிதர்கள் எச்ச கையால கூட ஒரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ரொம்ப எளிமையா வாழ்ந்து வந்த நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ அழகா கதை சொல்லி அதுக்கு எவ்வளோ அழகா உதாரணமெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ரொம்ப ரசிக்கும்படி இருக்குல்ல சரி இப்போ கதைக்குள்ளே போகலாமா அந்த பணக்கார கஞ்சன் இருக்காரே அவர் யாருக்கும் எதுவுமே தரமாட்டாரு அவருடைய மனைவி அவருக்கு நேர் எதிர் நம்ம கிட்ட இருக்கூடிய பொருட்களை நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய தானம் பண்ணுவாங்க அந்த அம்மா எப்பெல்லாம் தானம் பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுல வந்து தன்னுடைய கணவர் இல்லாத நேரமா பார்த்து தானம் பண்ணுவாங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டு இட்லிக்கு பதிலா நாலு இட்லி கொடுப்பாங்க யாராவது வந்து எனக்கு கஷ்டம் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டா பத்து கேட்டா இருபது கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு புண்ணியவதி அந்த அம்மா இந்த மாதிரி இலகின மனசுக்காரங்க இருந்தா அவங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒருத்தர் இல்லாமலா போயிடுவான் அந்த மாதிரி ஒருத்த கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்தான் அந்த ஐயா இல்லாத நேரமா பார்த்து அந்த அம்மா கிட்ட வந்து அம்மா தாயே நான் இப்பதான் சொர்க்கத்துல இருந்து நேராக வர்றேன் இறந்து போன உங்களுடைய மாமனாரும் மாமியாரும் அங்க சொர்க்கத்துல தான் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல நல்ல உடைகளே கிடையாது நகை நட்டு சுத்தமாக கிடையாது அங்கே நல்ல சாப்பாடும் கிடைக்கல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பூமியிலருந்து அவங்க இறந்தப்போ என்ன சேலை வேஷ்டியோடு போனாங்களோ அதே சேலை வேஷ்டியோடு தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மாற்றுத் துணி கூட இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பேதை பெண் அதை நம்பிட்டாங்க உடனே அந்தம்மா கொஞ்சம் இருங்க நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் வீட்டுல இருந்த உயர்ந்த பட்டு புடவைகளையும் பட்டு வேஷ்டிகளையும் எடுத்து ஒரு மூட்டையா கட்டினாங்க கட்டிட்டு மாமியாருக்கு நகை நட்டுக்கள் ஒரு பெட்டில வச்சு அவங்ககிட்ட கொண்டு வந்து குடுத்தாங்க இந்த நகைகள் எல்லாம் பத்திரமா என்னுடைய மாமியார்ட குடுத்துருங்க அதுக்கப்புறம் எங்க மாமியாருக்கு பிடிச்ச பட்டு புடவைகள் எங்க மாமனாருக்கு பிடிச்ச பட்டு வேஷ்டிகள் எல்லாம் இதுல வச்சிருக்கேன் அவங்ககிட்ட கொண்டு போய் பத்திரமா குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்தம்மா வழிச்செலவுக்கு கையில பணமும் கொடுத்து அனுப்பிச்சாங்க அந்த பித்தளாட்டக்கார அந்த பக்கம் போன பிறகு இந்த பக்கம் அந்த ஐயா வீட்டுக்கு வந்தாரு வந்த உடனே இந்த அம்மனி வந்து சந்தோஷம் பொறுக்க முடியாம அவங்ககிட்ட சொன்னாங்க உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சொர்க்கத்துல தான் இருக்காங்களாம் அவங்க வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு நல்ல உடைகள் இல்லையாம் நகை நட்டுகள் சுத்தமாக கிடையாதான் அதனால நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இப்போதான் ஒரு புண்ணியவானிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன் செலவுக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு புரிஞ்சு போச்சு யாரோ ஒரு பெத்தலாட்டக்கார வந்து தன்னுடைய மனைவிய நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு மனைவியோட முட்டாள்தனத்தை சுட்டி காட்டி அவங்ககிட்ட சண்டை போட்டோம்னா நேரம் விரயமாயிடும் அந்த ஏமாத்துக்காரன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்றதுக்காக அவர் வேகமாக தன்னுடைய குதிரை லாயத்துக்கு போய் ஒரு குதிரையை எடுத்து அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு அந்த பித்தளாட்டக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டு அடையாளங்களையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக அவர் போனாரு போனா அந்த பித்தலாட்டக்காரன் அந்த துணி மூட்டைகளையும் நகை பெட்டியையும் தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தான் அவன் குதிரை காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் பார்த்தா அந்த வீட்டுக்காரர் தான் வர்றாரு நம்மளை வசமாக சிக்கிட்டோம் நம்மளை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓடிப்போய் ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டான் இந்த ஐயா என்ன பண்ணார் அவனை பிடிக்கிறதுக்காக கொண்டு போய் அந்த குதிரையை மரத்தடியில் நிப்பாட்டிட்டு மரத்து மேலே ஏறி அவனை நெருங்கி போனார் அவன் இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவுனான் அந்த கிளையிலேருந்து இந்த கிளைக்கு தாவுனான் இவரும் விடாமல் மரத்துல ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி தாவி அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு கடைசில நின்றுட்டு இருக்கமா கிளம்பி போயிட்டான் அந்த திகச்சு போனாரு என்னடா இப்படி நடந்து போச்சே அவனை பிடிச்சு நம்மளுடைய பொருட்களை மீட்டு எடுத்துட்டு போகலான்னு கடைசில அவன் நம்ம இருக்க குதிரையும் பிடிங்கிட்டு போய்தானே அப்படின்னு சொல்லி தன்னை தானே நொந்து மண்டைய பிளக்கக்கூடிய வேகாத வெயில்ல நொந்துகிட்டே நடந்து வந்தாரு வாசல்ல ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்த அவருடைய என்னாச்சு போனீங்களே குதிரை எங்க அப்படின்னு கேட்டாங்க அப்பா அவரு சொர்க்கத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகுமே அதனாலதான் அவனுக்கு குதிரைய கொடுத்து வழி அனுப்பி வச்சுட்டு வரேன் அவன் இந்நேரம் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயி தன்னுடைய வேதனைய மறக்கிறதுக்காக கிணத்துல இருந்து வாலி வாலியா தண்ணிய தன்னுடைய தலையில ஊத்திக்கிட்டு இருந்தாரு அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேத்த சொத்தை நம்ம